குருஸ்வாமி கீஜை குரு கருப்பினால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தாம் யுகல கீதம் பார்க்குறோம் தசமஸ்கந்தம் பூர்வாரதம் முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயம் விட்ட இடத்துலேருந்து தொடர்வோம் இந்த வேணுகானத்துக்கு அப்புறம் இந்த யுகலகீதத்தில் பகவான் வேணுகானம் பண்ணதை பாசுரங்கள் பாடியிருக்கார்கள் அந்த நான் திவ்ய பிரபந்தங்களில் அதை ஏற்கனவே அங்கே சொன்ன ஞாபகம் இருக்குது அப்படியே பெரியாழ்வார் சொன்னது மாத்திரம் சொன்னோம் மேலே என்ன முடியுமோ பார்ப்போம் நான் அஞ்சு ஆறாவது ஸ்லோகத்திலேயே மேலே பார்ப்போம் பர்ஹிணா தற்போ தர்ஹிணா ஸ்தபக்தா பத்தமல்ல பரிபர்கிம்பிச்சு சபல ஆலிச கோபை சுவது அத்திர முக்கு ஆலி டே எடி என் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆலி ஏ சகியே பர்ஹிணாஸ்தபக தாத்து பலி பத்தமல்ல பரிபர்கிடம்பர்ஹிச்சு சபல ஆலிச கோபை समा धातु पलासे, बद्धमल्ल परिभर्ग ா சயய முக்கிணத்தபகாத்துசை பல்லப்படம்பிச்சித் சபல ஆலி சகோப்பை ஸூயந்த சரித்தோ தான்புஜர்ஜோ அனநீத்தம் ஸ்பிரியு புனிய பிரேம வே वयमिवा தி பத்தையா சரித்தோ வை தான்புஜரஜோ அனநீத்தம் ஸ்பய்தி வயமிவியேமேபுமிதாபரணவீரிய ஆதிபருஷ இவிபுருஷ இவலூதி வனச்சரோகி தடேச்சர்த்தி வேணுன ஆகுவயதி காய அனுச்சரேசமீரிய इवाचल भूति, वेणुना वनलता आत्मनि विष्णुं, ஆதிபருஷ இவலூதி வனச்சரோரிதரணுனா வனல்தமன்பணவிடபுதார பிரேமஹிருஷ்டுவோ வன்தம விஷு வஞ்சயந்தை புஷ்ப பிரணத்தாரவிடபருதார பிரேமகிருஷ்டோபுஷுஸ்மருணி மூலத்தேவிப்பாத்து பலாசை பல்லபரிபர்ஹவிடம்பர்ச்சி சபல ஆலேசகோபைதி அந்திணஸ்தபாத்து பலாசை பல்லபரிபர்ப समाकु கர்ிச்சி சபல ஆலிசோபீ ஸாயி பனையோ மயி தாம்புஜோ அனநீத்த பக்தீர்வயமித்திமிதா தி பரித்தோமாம்புஜலோ அனநீத்தம் பகேதிர்வயமிவா புணியா பிரேம வே अचर समनर्णित अचर समनर्णित आदिपुरष्वाचलूति वनचरो गिरी तथेशु चरती वेणुना आकुयति घासधाई अचर समनर्णित आदिपुरष्वाचल भूति वनचरो गिरीतु चरती वेणुना आकुति घास् यनलता तव மனலவ ஆமன விஷ்ணு வஞ்சயந்த இவ புஷ்பணிட மருதார பிரேமிருஷ்டனோ வபுஷுஷம மனலவ ஆமன விஷ்ணு வஞ்சயந்த இவ புஷ்பணிட பிரணத்தார பிரேமவோ வபுஷுஷாவ யார்ந்து ஒம்பது நாலுக்கும் பார்ப்போம் ரெண்டு செட் செட்டாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறோம் அர்த்தம் பார்ப்போம் ஆலி ஏண்டி எப்படின்னு இல்லையா அடிய அடிய ஏண்டி அப்படின்னு சொல்கிற தான் ஏ சகி அப்படின்னு சொல்ல பரிகிணஸ்தபகம் இந்த மயில் தோகைகளாக அப்புறம் அந்த மாலை அடிவாரங்களில் மலை அடிவாரங்களில் அந்த பொடிகள்லாம் கிடைக்கும் தாத்துக்கள் அதெல்லாம் குடிக்கும் அது கலர் கலராக இருக்க குடிக்கணும் அப்போது தாத்துக்கள் பொடிகள் கைதிக தாத்துக்கள் துளிர் துளிர் விட்ட அந்த மரங்களில் வரக்கூடிய அந்த துளர் ரொம்ப அப்படி பளபள பழான் இருக்கும் அதுக்கு தான் தேவபாகத்தில் தான் பரோ சோபையை வந்து துளிர்களுக்கு அது கொடுத்துருக்காங்க அதை வபாங்ஷி இது விபஜம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ துளிர்கள்லாம் எப்பவுமே படபளப்போட இருக்கும் சோபையோடு இருக்கும் அப்படி மல்லாம் கச்சையை கட்டிண்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படி அவர்கள் மாதிரி கண்டனும் அனுகரணம் செய்கிறாங்க அவர்களோடு விளையாடுவான் இல்லையா கூட இருக்கக்கூடிய தோழர்களோடு மல்ல விளையாட்டு மாதிரி இவர்களும் கூட விளையாடுவார்கள் அதனால் அவர்கள் கட்டிண்டுக்கிற வஸ்திரத்தை கச்சை மாதிரி இழுக்க பிடிச்சி கட்டிண்டு அவர்களை தோளின் தொடைகளின் தட்டிண்டு சண்டை போடுற மாதிரி அப்படி அதை அனுகரணம் பண்ணும் விடம்பா அப்போ அந்த கண்ணன் பலராமனோட கூடும் கூட இருந்துட்டு மாடு மேய்க்கிறப்போ இடைவர்களோட எப்பொழுதாவது அந்த இந்த விளையாட்டு விளையாடும் இந்த மல்லர்களோட விளையா விளையாட்டு விளையாட்டு எப்பொழுதாவது இந்த இடத்துல பசுக்களை கூப்புடுறானோ அப்போ என்னாகிறது தருகி அப்போது அந்த முன்னால் இருக்கக்கூடிய ஸ்லோகான் தான் கூ கூப்புறோம் பசுக்களை கூப்பிடுறோம் பேர் வச்சுருக்கோம் அந்தந்த பேர் வச்சு கூப்பிட்டா அந்த பேர் தெரிஞ்ச பேர் வச்சப்பட்ட அந்த பசுக்கள் ஓடி வர்றது அப்படி கண்ணன் அவர்கள்ட்ட அப்படி ஒரு ஒன் டு ஒன் ரிலேஷன்னா இருக்கு அப்படி அணு இதாக ரொம்ப அணு இதாக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு சொக்களை கூப்பிட்ட உடனே எல்லாம் ஓடி வந்துடும் அப்போது நதிகள்லாம் என்ன பண்ணுறது அடுத்த ஸ்லோகத்தில் தருகி அந்த நதிகள்லாம் அந்த காத்தால் கொண்டு வரப்பட்ட கிருஷ்ணனுடைய அந்த பாத தூளி இருக்கேன் திருமலடி அடிப்பொடி அதை வந்து விருப்பப்பட்டு நிச்சயமாக நம்ம மாதிரியே அதிகமாக புண்ணியம் செய்யாதவளாக புண்ணியாக புண்ணியம் செய்தவள் பகு அதிகம் அதிகமாக புண்ணியம் செய்யாதவளாக பக்ன அந்த வந்து நதியினுடைய வேகம் இருக்க பெருக்கு வேகம் அதனுடைய வேகம் தடைப்பட்டு பிரேம வேபித பூஜா அந்த அன்பால பிரேமையால பிரேம பக்தியால அதே கூடிய அளவுல அதுகளுக்கெல்லாம் அலைதான கையையும் இப்ப யமனையும் இருக்கு யமனை அப்படியே ஓடினு போறது பகவானுடைய கால் பரிசம் பட்டு காலில் இருக்கக்கூடிய அந்த அந்த மலை பிரதேசங்கள்ல சரித்து சரந்தி நடந்ததால் போனாலே அதுல ஒட்டிடுக்கூடிய தாத்துக்கள்லாம் அந்த துளிர்கள்லாம் காலில் இருக்கக்கூடிய அந்த பொடிகளை விரும்பி கம் அலைகளை அவனுடைய பாதஸ்பரசை தொட்டு வாங்கிட்டு போகிறது அப்படி இருக்கிற போதும் அப்போ ஜலங்கள்லாம் ஜலம் எப்படி இருக்கு யமுனை ஜலம் அசையுல்லாமல் அப்படியே இருக்கு ஸ்திமிதாப்பாக ஜலத்தை கொண்டு இருக்குது அதனால அந்த தன்னுடைய போக்கையை நிறுத்திண்டு அசைவற்று போக்கே இல்லாம அப்படியே நிற்கிறது அந்த பகவானுடைய பாத ஸ்பர்சத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது அதை வந்து பிரசாதம் எடுத்து போது கடைசியில் எங்க கொண்டு போய் சேர்க்கிறது தன்னுடைய நதிகளுக்கெல்லாம் கணவன் சமுத்திரராஜன் அவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதான் ஆதி புருஷன் மாதிரி அச்சல பூத்தி அசைவற்றல் மகாலட்சுமி தாயா ஏற்கனவே அப்படி என்னெல்லாம் இருந்தது அது மாதிரி அப்படிப்பட்ட அதைவற்ற அந்த மச்சம் சிவச்சங்கர மருவதில் வந்து வாசம் கண்டுக்கூடிய ஆரியா அகலகல்லேன்னு சொல்லப்பட்ட மகாலட்சுமி தாயாரை கொண்ட அந்த க கிருஷ்ணன் தம்மோட கூட வரக்கூடிய கோபர்களோடு அவர்கள் வந்து கண்ணனை பற்றி ஜயாவதி பகவான் பாடுகிறார்கள் அவனுடைய பராக்கிரமத்தை சொல்லி போ போழ்கிறார்கள் அவனுடைய வீரியங்களை சொல்லி அதை ஆரம்பம் இருக்கேன் நம்ம வந்து பூத்தனா மோட்சத்திலேருந்து இதுவரைக்கும் வந்திருக்கு இல்லையா அப்போ இப்போ நான் நம்ம சங்கச்சோட நான் முடிச்சது அது வரைக்கும் விஷயங்கள்னா அவனுடைய லீலைகளையும் புகழையும் பாடிக்கொண்டு வருகிறார்கள் காட்டில் தெரிஞ்சின்னு வரார்கள் சுற்றி திரும்பினார் மலையடி வாரங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலையடி வாரங்கள் அந்த அந்த புல்லெல்லாம் அதிகமாக வளர்ந்திருக்கு அங்கே வந்து பசுக்களை மேய ஊற்றார்கள் வேணுகானத்தால் கூப்பிடுகிறார்கள் அப்போ வேணுனா எதா ஆ குயிரு எப்போ கூப்பிடுகிறனோ மரங்களும் வனத்தில் இருக்கக்கூடிய கொடிகளும் தங்கள்ட்ட நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுனுடைய பூர்ணானந்தத்தை அப்படி வெஞ்சயந்தை பிரகாசிக்கிற மாதிரி அதை வந்து ஹயத்தில் இருக்கக்கூடிய அந்த மகா கண்ணன் இருப்பதனாலேயே அந்த ஆத்மா லக்ஷணத்தை ஆத்ம பாவத்தை உணர்ந்த மாதிரி பூர்ணானந்தத்தை பிரகாசிக்கிறா போல் இருக்குது அவர்கள் எப்படியும் புஷ்பங்களாலையும் பழங்களாலேயும் நிறைஞ்சிருந்து அதாவது அப்படி ஃபுல்லதுக்காக அந்த புல்ல சொன்ன மாதிரி புஷ்ப புதித்து இருந்த புஷ்பங்கள் எப்படி வந்து அப்படி அந்த வார்த்தையிலே ஃபுல்லாக சொன்ன மாதிரி இப்படி வந்துடும் அப்படி மரங்கள்லாம் புஷ்பங்களாலையும் பழங்களாலும் நிறைஞ்சிருக்கு சமிருத்தியாக இருக்குது பாரம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் என்னாருது பழங்களும் இது புஷ்பங்களும் கிளைகளும் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெயிட் அது பாரத்தால் வணங்கி இருக்கிற மாதிரி கிளைகள்லாம் வளைஞ்சு கொடுக்குறது அப்படி வளைஞ்சு கொடுத்து பிரேமையால் அந்த அன்பால் அந்த அஸ்பந்தனம் கட்டி மலகத்தொரு நான் முன்னாலே க பார்த்த மாதிரி பிரேமையால் அப்படியே சிலிர்த்த சரீரத்தை கொண்டவளாக அப்படி மதுதாராக சதுரிஷஸ் அப்படி தேன் மதுதாரைகளாக அப்படியே பொழுகின்றன ஆச்சரியமாக இருக்குது அப்போது கண்ணன் ஒரு குரல் ஊதுகிறான் அவனை பார்த்த உடனே அந்த வடிவழகை பார்த்து அவன் வேணுகானத்தை கூப்பிட்ற போதும் அதனால் இந்த மரங்கள்லாம் மைசிலர் தின்று அப்படியே தேன் தா தாரைகளாக பொழுகின்றன என்ன அப்படி ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு அந்த கோபிகள் ஒரு கோபிகள் சொல்கிறார் விவரம் விவரம் பார்ப்போம் ஏ தொழி ஏ ஏ ஏ தொழி ஏ ஏண்டி அப்படின்னு சொல்கிறது தான் அடிய அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆலி அதுங்கிறது இப்போ கண்ணன் சில சமயம் பர்ராமனோட தொடர்பு போகிறான் தனியாக போகிறான் கோபுரலோட போகிறான் கோபுரல் தோள்களில் கையை போட்டுன்னு போகிறான் கோபுரல் பின்தொடர போகிறபோது அவனுக்குடைய அழகு என்ன அந்த தலை மேலே மயில் இறகு சுருக்கி வச்சுருக்கேன் அதுதான் அவனுடைய கண்ணனுக்கு பிரத்யேக அடையாளமே அந்த மயில் இறகுதான் அதுதான் பருகி பத்தான் அதை பொழுது கட்டி வச்சுக்கப்பட்ட அந்த இத மயில் இறகு செங்காவி மாதிரி பலவிதமான வண்ணப்பூச்சுக்கள்லாம் இருக்குது தாது பொடிகள் அதை பூசின்னு இருப்பார்கள் கலர் கலராக இந்த லோக்கல் படங்கள்லாம் பார்த்தா தெரியும் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் படங்களை பார்த்தா பலவிதமாக நம்ம கண்ணன் அழகாகவே சித்தரித்திருக்கோம் இங்கே நம்ம தென்னிந்தியாவில் வடக்கில் அவர்களுக்கு வந்து முகத்தில் கண்ணத்தில் எல்லா இடத்துலையும் பலவிதமான கலர் பூசியிருப்பார்கள் அப்படி தாது பொடு பூசி இருக்குது தொழில் அது வந்து படபடான்னு இருக்குது அப்படி துளர் இலைகளால் சரீரத்தை மறைச்சின்னு வைக்கிறாமல் அது ஒரு அலங்காரம் அப்படி அலங்காரம் பண்ணி அப்புறம் மல்ல வீரர்கள்லாம் ஒத்தருக்கு ஒத்தரை சண்டை போடுவார்கள் அப்படி சண்டை போடுவது என்ன பண்ணுவா வஸ்திரத்தை நல்லா இருக்க இச்ச கட்டிப்போம் அது மாதிரி அவர்கள் மல்ல வீரர்கள் கச்சையை நல்லா செய்யக்கூடிய வஸ்திரத்தை நல்லா இருக்க கட்டின் சண்டை போடுறதுக்காகவும் இருப்பார்கள் மற்ற கூட இருக்கக்கூடிய கோபர்களோட புல்லாங்குழல் வாசிக்கிறான் தான் இருக்கக்கூடிய இடத்திற்கு புல்லாங்கல் வாசிக்கு பசுக்களை பேர் சொல்லியே கூப்பிடுகிறான் பசுக்களை பேர் சொல்லி கூப்பிட்டா புல்லாங்களை வாசிக்கிறவோ ஓடி வந்துருது அப்போது இப்போ அந்தந்த பசு பேர் சொன்னதில்லை லக்ஷ்மி அப்படியும் கூப்பிட்டா உடனே வந்துருது அது வருது அப்படி பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே அழைக்கிறான் ஓடி வருது அப்படி இந்த வேணுகாணத்தில் அப்படி இருக்கிற போதும் இந்த வெளி உலகத்தில் எப்படி நடக்கிறது ஆறு நதிகள் வேகமாக போகும் நதிகள் அந்த ஜலம் எங்கே உற்பத்தி ஆறுதோ உற்பத்தி போய் சேர்கிற வரைக்கும் வேகமாக அதனுடைய வேகம் போயிண்டே இருக்கும் அந்த வேகம் தடைபடாது ஆனால் இங்கே தடைபடுறது வேணுகானத்தால அந்த ஆறுகளுடைய வேகம் தடைப்படுறது நம்ம மாதிரியும் அவ கோபிகள் சொல்லிக்கிறாங்க நம்மளை மாதிரியும் அந்த நதிகளும் இந்த காற்று இருக்கு இல்லையா காற்றால அவனுடைய கொண்டு வரப்பட்ட அந்த சரண தூள் கொண்டு வர்றது காற்று என்ன பண்ணுறது அவன்கிட்டேந்து இருக்கக்கூடிய புஷ்ப மாலைகளில் இருக்கக்கூடிய வாசனையும் துளசி கந்தத்தையும் அதுபடித்து வரும் அதே மாதிரி அவனுடைய பாத இதில் இருக்கக்கூடிய ஒட்டிண்டு இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்னால் தாத்துப்பொடி இதெல்லாம் அந்த சரண தூளியை தூக்கின்னு வரும் அதை விரும்பி தங்களுக்கு புண்ணிய குறைவால் ஆசை தடைப்படுமோ அப்படின்னு நினச்சிந்து அன்பான அலைகள் அலைகள் தான் அதுக்கு கைகள் அது பிரியத்தால் அந்த கைகள் நடுங்க வேகம் இல்லாமல் அசையாமல் நிற்கிறது அந்த சரண தூளியை வா கொள்வதற்காக அதை வந்து வாங்கிக்கொண்டு அதை வந்து கண்ணனுடைய அனுபவத்தை அடை கிருஷ்ணானந்தத்தை அனுபவிக்கிறார் இஷ்டானுபவத்தை அடைவதற்காக அப்படி இருக்கு புண்ணிய குறைவுனா ஆசை தட்டுப்படும் புண்ணிய குறைவு இல்லாம இருந்தானா பகு புண்ணியாக அபகு புண்ணியாக அப்போ அதிகமான புண்ணியம் செய்திருந்தா கிடைக்கும் அபகு புண்ணியாக புண்ணியம் குறைஞ்சு போயிருக்கு புண்ணியம் குறைஞ்சிருக்கிறதுனால அவர்களுக்கு கிடைக்காம போயிடுவோன்னு அப்படி வருத்தப்படுகிறார்கள் வருத்தப்படி நிற்கிறது அப்படியே அதிக புண்ணியம் செய்யாதவர்களாக அவருடைய வேகம் தடைபட்டு அப்படியே பிரேமை அந்த கண்ணன் இருக்கூடிய பிரேமையால் அன்பால் கைகள் அதாவது நமக்கு இரு கைகள் இருக்குமே அலைகள்லாம் கைகள் வேகம் இல்லாமல் அசையாமல் நிற்கிறது ஆதி புருஷனான அந்த நாராயணன் மாதிரி அந்த சீவச்சங்கிற ம மறு அந்த சீவச்சத்தில் மகாலட்சுமி தாயாக நித்தியவாசம் செய்யக்கூடிய அப்படி பிரகாசிக்கக்கூடிய கண்ணன் பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த கோபுரெல்லாம் அவனுடைய அழகு செயல்கள் வீரங்கள் அவனுடைய லீலைகள்லாம் பொழுதுந்து பாட காட்டில் சுற்றின்னு வரபோதும் மலையடி வாலத்தில் அதிகமாக புற்கள்லாம் விளைஞ்சிருக்குது மேய் ஃப்ரீயாக சுதந்திரமாக பசுக்கள்லாம் மேய்கின்றன அப்போ வேணு கானம் அவர்களை கூப்பிடுகிறான் வேணுகானம் செய்து கூப்பிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கோ இல்லைன்னா திரும்பி போகிறதுக்கோ கூப்பிட்றான் அப்போது பேர் சொல்லி கூப்பிட்டாலும் வருது வேணுகானம் சொல்லி கூப்பிட்டாலே அந்த வேணுகானத்தை கேட்ட அழகாக எல்லாம் வருகிறது அப்போ காட்டில் இருக்கக்கூடிய செடிகளும் கொடிகளும் நமஸ்காரம் பண்ணி அதாவது அவளுக்கு வந்து செழிப்பாக இருக்கு இதனால் பகவானுடைய பிரச இதனால் பிரசன்னத்தையால் பகவானுடைய சான்னித்தியத்தால் அப்போது அதிகமாக புழு பூத்து குலும்புகிறது அப்புறம் காய்கள் நிறைய கிடைக்கிறது பழங்கள் அதிகமாக சுமையாக இருக்கு அதனால் என்னாச்சு பாரம் தாங்காமல் அந்த கிளைகள்லாம் அப்படியே வணங்கி தலை குடிஞ்சி இருக்காப்புல இருக்குது அது வந்து நமஸ்காரம் பண்ணுறாப்புல அப்போது அப்போ ஒவ்வொரு மரங்களும் மரமும் தன்னுடைய அந்த கண்ணனுடைய மகாலட்சுமியினுடைய அந்த பிரசன்னத்தையால் சாநித்தியத்தால் அதிகமாக பூத்து கொழுங்குகிறது காய்கள் நிறையா காய்க்கிறது பழங்கள் அதிகமாகப்படுகிறது அதிகமான பாரம் பாரத்தால் கிளைகள் அப்படியே தலைக்குஞ்சு வணங்கி நமஸ்காரம் பண்ணுறாப்புல இருக்குது அப்படி தங்கட்டியும் பகவான் மகாவிஷ்ணு இருக்கிற நெரு இருப்பதை உணர்த்துவது போல் நம்ம எல்லாருக்கும் ஆந்தரியாமியாக இருக்கான் அப்போ தெரிய அந்த பிரியன்பே பக்தியால் அப்படியே சரீரம் சிலிர்த்திருக்கிற மாதிரி அவைகள் மரங்களும் தாரையா அப்படியே சொட்ட சொந்தன வண்டுகள் எப்படி அந்த புஷ்பங்களில் இருக்கக்கூடிய மக்கரந்த பிடி எழுக்கிற மாதிரி அங்கே போய் தேனை பருகின்றன அது வந்து உடனே மதம் பிடிச்சா போல ரீங்காரம் பண்ணுறது அப்படி அந்த தேனை வந்து தாரையாக பொழுகின்றன அந்த மரங்களும் செடிகளும் பொடிகளும் எல்லாம் செய்கிறது அதான் பெரியாழ்வாருடைய இன்னொரு பாசுரத்தை பார்த்தா ஆயர் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் ஊதின போது மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற பக்கம் நோக்கியவே செய்யும் குணமே ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குடல் ஒருவன் அசை அப்படிப்பட்டவன் அவன் ஒருவன் குடல் ஊதின போது மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர்க்கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற பக்கம் நோக்கியவை செய்யும் குணமே இப்படி எல்லாம் திரும்பிண்ட சரமோ அச்சரமோ ஸ்தாவரமோ ஜங்கமோ சராச்சரமும் சமஸ்திரபஞ்சமும் சிருஷ்டியில எல்லாம் கண்ணனுடைய குடல் ஊதியத்து நோக்கி அதை நிற்கிறது இதுதான் காண்பிக்கிறார் மேல ஒம்போது பத்தாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் தர்சனீயத்தில கோவன மாலாம் தர்சனீயத்தில் கோவன மாலாம் திவ்ய கந்த துளசி மருமத்தை அரி குல ஆதிரியர் சந்தவேணுலோமாத்தை அலிக்குலுத்தமீஷ்டம் ஆதிரியர் சந்தவேணு சரசி சாரசம்சிங்குகீதேதையம் அரிமுசரச்சித்தீலித்திருஷோத்தௌனி சாரசம்சிங்க சாருகீட்டேத ஆச்சரிப்பாசரே எதி ஹந்த மீளோ திருக்கமௌனோம் சகபல சகவம் சிலாசாசு விரதோ விரதேவியர் வேணுரவேண ஜாத்தர்ஷ உரம் பதி விம் சகபல சகவம் சிலாசாசுக்ஷிதி விரோ விரதேவிய ஹர்ஷயர் வேணுரவேண ஜாத்தர்ஷ உம்மதி விஷம் மகததிக்கமண சங்கச்சேதம் மந்த மந்தமனு சுகத்தமியுமோ சாய விரத பிரதபத்திரம் மகததிக்கிரமணிதேத்தம் மந்த மந்தமனு சுகத்தமியமனோபி சாயாச்சம் பதிமுன பத்திரமுன மருணிம் முழு தர்னீயோவன மாலா திவ்ய துளசி மதுமத்தை அலிகுலே அலகு ஹீத்தமீஷ்டம் ஆதிரண்யர் கூ சந்தித்த வேணு தர்ஷனீயிலோவன மாலா திவ்ய மதுமத்தை அலிகுலகுீதமீஷ்டம் ஆதிரண்யர்ஹி கூணு சாரசம்ச விஹங்க சரசி சாரஹம்சங்குகீத்தேதே ஹரிமுப்பசரேயித்தம் ஹீலித்திருஷோமூன சரசிசாரசம்சாருத்தேதே ஹரிமுப்பசரேயித்தீலித்திருஷோமூனவம் சவிலசாட்சிமதோவேவியம் ஹர்ஷயர் வேணுரபேண ஜாத்தம்பதிம் சகபலா சகவம் சவிலசாசுக்ஷிவிரோ விரதேவியேணுரவேண ஜாத்தம்பதிம் மகததிக்கமணசங்கச்சேத மந்த மந்தமனு சுகத்தமியர்ஷன் சுமனோதம் மகததிக்கமணசங்கச்சேத மந்த மந்தமனு சுகதமியவர்ஷன் சுமனோ பிரதபத்திரம் பதிமூணும் அர்த்தம் சுரணும் மேலபாப்பம் கிருஷ்ணா